ம் பிரபித்தய தோற்றவேத்தைக்கணா கீத்தமஹே நம ஸ்ரீபத்த மோகமேவிராட்ச பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனன் குணாதீதனுடைய லட்சணத்தை கேட்டதுக்கு பதில் சொல்லுகிறார் இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் கேட்ட கேள்வி மூன்று விதமாக இருக்கிற மாதிரி தெரிகிறது ஆனால் அதை ரெண்டாகவே அர்த்தம் பண்ணிக்கொள்ளுகிறார் ஆதிசங்கரர் எந்த அடையாளங்களை கொண்டு ஒருவன் குணா தீதன் என்பதை அறிந்து கொள்வது அவனுடைய ஆச்சாரம் என்னன்னு கேட்டத இரண்டையும் ஒரு கேள்வியா எடுத்துக்கொள்ளலாம் என்று ஆதிசங்கரர் உபதேசிக்கிறார் பிறகு குணாதீத உபாயம் ஆகவே குணாதிதனுடைய லக்ஷணம் குணாதிதத்துவ உபாயம் இது ரெண்டுதான் அர்ஜுனனுடைய கேள்வி அந்த கேள்விக்கு இங்கே பதில் சொல்றார் ஸ்ரீ பகவான் உவாச்ச பகவான் உபதேசம் பண்றார் நான் அதை நன்றாக சொல்லுகிறேன் கேட்பாயாக ஹே பாண்டவா ஓ அர்ஜுனா பாண்டுவனுடைய புதல்வனே பிரவத்திச்ச மோகமேவிரவேஷ்டி நிறாவது பிரகாஷம் பிரசத்தையும் அதாவது பிரகாஷம்னு சொன்ன சுவியம் பிரவத்தி நஜோகுணக்காரியம் மோகம்ன தமோகணியம் இதை குணாத்தீதன் வெறுப்பதில்லை அதாவது மன தெளிவையோ மனதனுடைய படபடப்பையோ மனதனுடைய மந்தத்தன்மையோ வெறுக்கிறது இல்லை அதோட தன்னை சேர்த்துக்கிறது இல்லை இதுதான் ரொம்ப முக்கியம் தன்னோட சேர்த்து கொண்டு என்னுடைய மனம் இப்படி இருக்கிறது இப்படி தெளிவாக இருக்கிறது படபடப்பாக இருக்கிறது மந்தமாக இருக்கிறது என்று மனதை குறித்து மகிழ்வதும் இல்லை மனதை குறித்து வருத்தப்படுவதும் கிடையாது இது அறிவினால அகம் நர்க்குண ஆத்மா நான் சத்வகுணமும் அல்ல ஆத்மா சத்வகுண காரியமும் அல்ல ரஜோகுண காரியமும் அல்ல தமோகுண காரியமும் அல்ல மூன்று குணங்களும் மாயையினுடைய குணங்கள் அதனுடைய செயல்கள்தான் மனம் முதலான படைப்புகள் அதோடு தூய உணர்வாகிய ஆத்மாவாகிய என்னை நான் இணைத்து கொள்ள மாட்டேன் என்று னால் அப்படி கருதுகிறான் ஆகவே நான் முட்டாளாக இருக்கிறேன் எனக்கு தமோகுணம் வந்து விட்டது அதனால் நான் மூடனாக இருக்கிறேன் எனக்கு ரஜோகுணம் வந்து விட்டது அதனால் எனக்கு துன்பம் வந்திருக்கிறது அதே போல எனக்கு சாத்விக குணம் வந்து விட்டது எல்லாம் தெளிவாக தெரிகிறது நான் இன்பமாக இருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் பந்தம் என்று தெரிந்து கொண்டிருக்கிறதுனால அவைகளை வெறுப்பது கிடையாது அஜ்ஞானி இந்த உண்மை அறியாதனால அதை வெறுக்கிறான் தமோ குணத்தை வெறுக்கிறான் சத்துவகுணத்தை விரும்புகிறான் குணாதீதன் இவைகள் எந்த அளவில் அதிகமாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் அதை குறித்து வருந்துவது கிடையாது அதே மாதிரி இந்த மூன்று குணங்களும் வேணும்னு நினைக்கிறது இல்லை சில சமயம் நினைக்கிறோம் இப்போ எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும் தமோ குணம் வரமாட்டேங்கிறது அப்படின்னு தமோ குணத்தை விரும்புகிறதோ நான் இப்போ செயல் புரியணும் எனக்கு ரஜோகுணம் வேணும் அப்படின்னு சொல்லி ரஜோகுணத்தை விரும்புகிறதோ இல்லை நான் இப்போ சத்வகுணத்தை உடையவனாக இருக்கணும் அப்படின்னு அதை விரும்புறதும் கிடையாது ஆகவே முக்குணங்களை வெறுப்பதும் இல்லை முக்குணங்களை விரும்புவதும் இல்லை காரணம் முக்குணங்கள் என்னை சேர்ந்தவை அல்ல அது மனதினுடைய தர்மம் நான் மனமல்ல அவைகளுக்கு சாட்சி எனவே அவைகள் எப்படி இருந்தாலும் அதை நான் மதிக்கப் போவதில்லை இதுதான் குணாதித்தனுடைய ஞானம் ஆதிசங்கரர் சொல்றார் இது வந்து இன்னொருத்தருக்கு தெரியாது இந்த லிங்கம் அவனவனுக்கு தான் தெரியுங்கிறார் ஏதத்து ந பரப்பிரத்தியக்ஷம் லிங்கம் கிம் தருகி சுவாத்ம பிரத்யக்ஷத்வாத் ஆத்ம விஷயம் ஏதத் லக்ஷணம் இந்த அடையாளத்தை நீ இன்னொருத்தனுக்கு பார்க்க முடியாது அதைத்தான் நேற்றைக்கு நம்ம பார்த்தோம் இன்னொருத்தரை ஜட்ஜ் பண்ணுறதுக்காக இதை படிக்கக்கூடாது நம்மளை ஜட்ஜ் பண்ணுறதுக்காகத்தான் ஆ நான் வந்து குணங்களை வெறுக்கிறேனா விரும்புகிறேனாங்கிறது நமக்கு தான் தெரியும் இன்னொருத்தருக்கு தெரியாது ஆகவே நம்முடைய மனசில் இருக்கிற வெறுப்பு வெறுப்பை நாம் தான் அறிய முடியும் சில செயல்கள் மூலம் பிறர் அறியக்கூடும் இருந்தாலும் அது செயல்கள் மூலம் அனுமானம்தான் நமக்குத்தான் நேரடியாக பிரத்யமாகும் பிறர் அனுமானம் செய்யலாம் ஆனால் மற்றவர்களை அனுமானிப்பதற்கு நாம் இந்த அறிவை பயன்படுத்த வேண்டாம் ஏனென்றால் நம்முடைய தன்னுணர்வையே நாம் நீக்கும் பொழுது பிறருடைய தன்னுணர்வுக்கு ஏன் மதிப்பு தர வேண்டும் என்று நாம் புரிந்து இதுவே குணாதித்தனுடைய முக்கியமான ஜானம் மிக அற்புதமான ஸ்லோகம் இது யாரும் இதை மறக்கக்கூடாது இதை நன்றாக நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் பதினான்காவது அத்தியாயத்தினுடைய இந்த இருபத்தி இரண்டாவது ஸ்லோகம் மனதின் கோணத்தில் முக்தி இல்லை ஆத்மாவின் கோணத்தில் முக்தி தேவையில்லை ஆத்மா எப்பொழுதும் முக்தி அடைந்ததாகவே இருக்கிறது மனம் என்றைக்கும் முக்தி அடைய முடியாது அது சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் என்கின்ற மூன்று குணங்களிலே சுழன்று கொண்டுதான் இருக்கும் சமாதி அபியாசத்தினால் ஓரளவு அவைகளிலிருந்து நாம் விடுபடலாம் ஆனால் அறிவால் அதை மதிக்காமல் இருப்பதே போதுமானது என்பதுதான் அத்வைத சித்தாந்தத்தினுடைய முக்கியமான உபதேசம் தேவைப்பட்டால் நாம் சாதனங்களை அதாவது சமாதி போன்ற சாதனங்களை அனுஷ்டிக்கலாம் ஆனால் அது முக்கியமானது அல்ல இந்த ஞான பலமே போதுமானது திரும்ப திரும்ப இந்த தத்துவத்தை சிந்தித்துக் தானாகவே அவைகளிலிருந்து அவைகளை மதிக்காத ஒரு தன்மை நமக்கு ஏற்பட்டு விடும் ஸ்ரீ பகவான் சம்பிர்த்தானி நிவருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம் வேதபுரி ஓம் காரானந்தர் அவர்களுடைய